வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் எட்நூத்தி ஐம்பத்தி ஆண்டு பாரசீகத்தில் டம்கான் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இரண்டு லட்சம் பேர் வரை உயிரிழந்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு சீனா பர்மா போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு வெளிநாடுகளுடனான வணிக தொடர்புகளை நிறுத்தும் சட்டம் மூலம் அரசு தலைவர் ஜெஃபர்சனின் கோரிக்கைப்படி அமெரிக்க சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பஞ்சாபில் ஃபெரோசிசா என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் பிரிட்டிஷ் படைகள் சீக்கியர்களை தோற்கடித்தனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இந்தியாவின் முதலாவது சரக்கு ரயில் உத்தராஞ்சல் மாநிலத்தில் ரூர்கி நகரத்தில் ஓடவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மலேசியாவின் இலங்கை தமிழரால் வாங்கப்பட்ட யாழ்ப்பாணம் என்ற விமானம் பிரிட்டன் விமானப்படைக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தற்போதைய விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அப்போதைய சாந்தி நிகேதன் கல்லூரி திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் உபயோகப்படுத்துவதற்காக வி ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய ஹிட்லர் உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போர் நிகழ்வாக வியட்நாமில் ஜப்பான் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக வியட்நாம் மக்கள் இராணுவம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ருமேனியாவின் கம்யூனிச அரசு தலைவர் நிக்கோலாய் செயஸ்குவின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இயோன் எலியெஸ்கு ஆட்சியை கைப்பற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிழக்கு ஜெர்மனியையும் மேற்கு ஜெர்மனியையும் பெர்லினில் பிரித்த பிரண்டன்பெர்க் வாயில் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் திறந்துவிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் தலைவர் புர்கானுதீன் ரபானி அவர்கள் தனது ஆட்சி பொறுப்பை ஹமீத் கர்சாயிடம் ஒப்படைத்தார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆஸ்ட்ராய்டு முன்னூற்றி ப்ரூசியா என்ற குருங்கோல் கேமரா மூலம் ஃபோட்டோகிராஃபி தொழில்நுட்பத்தில் முதல் குருங்கோலாகும். இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆண்டு சகதை கான் மங்கோலிய பேரரசர் ஆயிரத்தி முந்நூறாவது ஆண்டு குதான் இவரும் மங்கோலிய பேரரசர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆண்டு குரு கோவிந்த் சிங் சீக்கிய குரு கவிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சாரதா தேவி இந்திய ஆன்மீகவாதி மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சீனிவாச ராமானுஜம் இந்திய கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிலம்பொழி செல்லப்பன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஷாலினி இளந்திரையன் தமிழறிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெயமாலினி தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வி நவரத்தினம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜக்தேவ் சிங் பஞ்சாப் நூலாசிரியர் இலக்கியவாதி இந்நாளின் சிறப்புகள் இந்தோனேஷியா நாட்டில் அன்னையர் தினம் என்று இந்தியாவில் தேசிய கணித தினம் கியூபா நாட்டில் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே